நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளவு கர்நாடகா டிஷ் செய்ய தேவையான பொருட்கள் தோரம்பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் வெந்தயக்கீரை அல்லது சோம்பு கீரை கட்டு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் பெரிய வெங்காயம் ஒன்று பூண்டு பற்கள் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் அரைமுடி புளி ஒரு துண்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் செய்முறை முதல்ல நம்ம ட்ரை பேன் வச்சிருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சிடலாம் அதில் பாசி பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் இந்த பாசி பருப்பையும் தோரும் பருப்பும் நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம் ஊறினதும் இந்த ரெண்டுத்தையும் போட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாம் உப்பு மஞ்சப்படி போட்டு நல்லா வேக விடலாம் ஒரு செவன்டி வெந்தா போறோம் குழையக்கூடாது செவன்டி ஃபைவ் வெந்த உடனே அதை எடுத்துப்போம் அது கூடவே அதுலருந்து கொஞ்சம் பருப்பு மட்டும் தனியை எடுத்து வச்சுப்போம் தனியை எடுத்து வச்சிக்கிட்டு இந்த கீரையை போட்டு கீரை இலையை மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் இலை மட்டை கிள்ளி அந்த பருப்புல போட்டு நல்லா வேக விடுவோம் இந்த பருப்பு கீரை நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்த உடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணி எப்படி பருப்பு தண்ணி கீரையோட இருக்கு இல்லையா அப்படியே எடுத்துப்போம் விழிஞ்சு வெயும் தண்ணியை மட்டும் எடுத்துப்போம் அது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம் பருப்பு தண்ணியை ஸ்டவத்தை வச்சுட்டு ஒரு வானில் வச்சிருவோம் வானில் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் போட்டுடுவோம் உளுத்தம் போட்டுட்டு நல்லா வறுத்து அதை எடுத்து இந்த கீரை இந்த பருப்பு வேக வச்சு வச்சிருக்குள்ள அதில் கலந்துருவோம் தளிச்சதை எடுத்து கொட்டிடுவோம் கொட்டிட்டு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை எடுத்து வச்சுட்டு மீதி தேங்காய் துருவில இதில் கொட்டி கலந்துட்டு இது இந்த கீரை பொரியல் தயாராகிடுச்சு இதை வந்து பால்யா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பருப்பு தண்ணியில நம்ம இப்ப வர்சாரம் செய்ய போறோம் வெங்காயம் இருக்குல்லையோ அந்த பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு கம்பியில குத்தி இல்லை ஒரு ஃபோர்க்குலாம் பிடிச்சிக்கிட்டு நம்ம நெருப்புல சுடணும் நல்லா எடுத்துட்டு அந்த மெயில கருப்பா இருக்கிற தோல் மட்டை நீக்கிலாம் நீக்கிட்டு அந்த வெங்காயத்தை எடுத்துப்போம் பூண்டு பற்களை அரிசல் வைக்கலையா இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் மிக்சியில போட்டுக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் புளித்தொண்டு ஒரு துண்டு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தூள் வச்சாலே அதை போட்டுக்கிடுவோம் மிளகாய் தூள் போட்டு இந்த வெங்காயம் இந்த டிஷ்கே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அதை நல்லா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல அதில் அது கலந்துருவோம் கொஞ்சம் பருப்பு வேற எடுத்து வச்சிருக்கோம் வேக வச்ச பருப்பு அதையும் மிக்ஸியில் அரைச்சி இந்த பருப்பு தண்ணியோட கலந்துருவோம் இந்த மசாலா எடுத்து பருப்போட தண்ணியோட கலந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வாயில் வச்சுருவோம் வாயில் குறைஞ்சதும் என்ன ஒரு ஸ்பூன் ஊற்றி என்ன கொஞ்சதும் கடுகு போட்டுருவோம் கடுகு பொருந்ததும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு உளுத்த பருப்பு வருந்ததும் இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கலாம் பருப்பு தண்ணியில எல்லா கலவையும் கலந்து அதை எடுத்து அதில் கொட்டி நல்லா கொதிக்க விடணும் ஒரு நல்லா தளத்தலை நாலு கொதி கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பஸ் ஆர்த்த யார் ட்ரை பண்ணி